வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நாநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்காக போராடிய பத்தொன்பது வயது பிரெஞ்சு வீராங்கனையான ஜான் ஆஃப் ஆர்க் அவர்கள் ரோவன் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை பெரும்பான்மையாக கொண்ட நீதி நீதிமன்றத்தினால் உயிருடன் தீ வைக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் முதல் தொகுதி இந்தியர்கள் வந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நியூயார்க் நகரில் புரூக்லின் பாலம் இடிந்து விழப்போவதாக எழுந்த வதந்தியை அடுத்து இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர்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 தாக்குதல் நடத்தியதில் 24 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவா தனி மாநிலமாக உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வடக்கு ஆப்கானிஸ்தானில் ஆறு புள்ளி ஆறு ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் ஐயாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இக்கோ பெல்கோவிச் ரஷ்ய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தொழிற்சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு போரிஸ் பாஸ்ராக் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன் குமாரமங்கலம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலத் ஜெயவர்தனை இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் ட்ரினிடன் டபோவில் இந்தியர்கள் வருகை நாள் நிக்கரக்குவா நாட்டில் அந்நையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை